السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شرور الشيطان وكلمته تيمم اللهم انا بدء تعالى القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا يَزْغَرْ قَوْمٌ مِنْ قَوْمٌ عَسَىٰ أَنْ يَكُنُوا خَيْرًا مِنْهُمْ وَلَا نِسَاءٌ من فَا إِنْ عَسَىٰ أَنْ يَكُنَّ خَيْرًا مِنْهُمْ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم, المسلم لا ولا ولا الشر كما قال صلى الله الله عليه وسلم سبحانه وتعالى இ நபி الله عليه وسلم அவர்கள் மீதும் ஆனால் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணுவாக எடுத்து நடந்து உலகத்திரி அம்மாவுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் மோனிங்கள் அனைவர்கள் மீது முன்னாவதாக உரிய ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அம்மாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அம்மாவின் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா காணுவதான வாழ்க்கையைக்குமாறு கட்டளை ஏற்று நடக்குமாறும் என்று தடுத்திருக்கிறோம் அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹரான்களை அல்லாஹ் பெருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து பொதுவாக அமைப்பு மாற்றம் சொல் கணே மிக அல்லாத நல்லார்களே பொதுவாக நம்முடைய நிலைமை வெளியில் இருக்கின்ற பாவங்களுக்கு கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கையும் பயமும் நம்மோடு நேரமும் இணைந்திருக்கின்ற அப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களுக்கு கவனம் கொடுப்பதை குறைவாக இருக்கிறது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற தலைப்பு அன்றாடம் நம்மிடம் இருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு பாவம் நம்மை குளியிலே தந்துகின்ற ஒரு பாவம் நம்மை மிக பயங்கரமான விளைவுகளுக்கு ஆளாக்குகின்ற ஒரு பாவம்தான் நம்மோடு நம்முடைய மனத்தோடு மிகவும் கருவ சாதாரணமாக நாம் அன்றாடம் பாவிக்கின்ற வார்த்தைகள் ஷேர் பண்ணுகின்ற விடயங்கள் நாம் நம்மைப்பட்டு நினைக்கின்ற எண்ணங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதுதான் தென்னை மாணவர்களே எப்பொழுதுமே தந்தை பற்றி உயர்வாகவும் தந்தை திறந்தவனாகவும் தந்தை ஒரு என்ன தகமை உள்ளவனாகவும் பிறரை தாழ்வாகவும் அற்பமாகவும் கேவலமாகவும் கருதுகின்ற ஒரு பண்பாடு பேச்சிலாக இருக்கலாம் நடவடிக்கைகளாக இருக்கலாம் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதாக இருக்கலாம் மணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாறியிருக்கிறது கடந்த கால இப்படியான தன்மைகள் தான் இன்று அவர்களை கதைக்குப் புரட்டி இருக்கிறது இன்னும் திருந்தாமலே இருக்கிறார்கள் மரத்திலிருந்து மரத்தில் இருந்து விழுந்தவர்களுக்கு மண்படாத கலை என்பார்கள் விழுந்திருக்கிறேன் பின்னேற்றம் அடைந்திருக்கிறேன் என்ற படிப்பினை கண்ணோட்டம் இடாமல் இன்னும் அந்த தந்தை உள்ளவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் பிறரை சீர்ப்பாக பார்ப்பது அன்பாளர்களே இதுக்கு முதலாவது தந்தை என்ன தெரியுமா பிறர் அற்பமாக பிறரை மட்டம் தட்டி பிறருக்கு எதிராக குளி தோண்டி பிறரை பின்னே போடுவதற்கு முயற்சித்து பிறருடைய கௌரவத்துக்கு அபகிழ்ச்சி அமைப்பிலே முயற்சி செய்வதிலே முதலாவது கண்டன நமக்கு முன்னால் அவர்களை உயர்த்தாமல் நமக்கு முற்று வராது நாம் நாம் விழாமல் மரணம் வராது நம்மை புலியில் இருந்து சுழற்றி விடுவார்கள் நாம் யாருக்கு புலி வெட்டினோமோ அவர்கள் இந்த தலைப்பு தேவையில்லாதவர்கள் தூங்கலாம் இந்த தலைப்பு எனக்கு தேவையில்லை மமது என்பவர்கள் துரத்தை விட்டு தூங்கலாம் யாரும் தூங்க தவறான எடுக்கவும் வேண்டாம் இந்த இது கைலூடா தூங்குகின்ற நேரம் அல்ல சும்மா துறை வீட்டுக்கு பின்னால் தான் வெள்ளிக்கிழமை உங்களில் ஒருவர் தூங்குவதை நாள் கண்டாலும் எனக்கு தரைப்பில் குழப்பம் இது சட்டப்பாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை யாரும் எனக்கு விளங்க தூங்க வேண்டாம் அன்பானவர்களே யாரை சீப்பாக பார்க்கிறோமோ அவர்களிடம் கை நேற்ற வைப்பானல் தான் யாருக்கு எதிராக எடுத்துவோமோ அவர்களுக்கு முன்னால் மண்டியிட வைப்பானல் யாரை பெங்க தள்ள வேண்டும் என்று வகுப்புகளிலே கல்வித்துறையிலே பாடுபட்டோமோ அவர்களிடமே கால்மளித்து படிக்க வைப்பான் அல்ல யாரை காணாது நடித்தோமோ எம்முடைய தலைக்கு நேரால் அவர்களை சூழ்த்தி வைப்பான் அல்ல ஆரம்பத்தில் ஒரு வசனத்துடைய பெரும்பான்மையான பகுதியை ஒரு நியமாங்கார்களே லயக்கர்கிங்கோ ஒரு சாரை ஏனமாக பார்த்து ஏலனமாக பேச வேண்டாம் சில வேலை கைரம் இல்லை யாரை ஏலனமாக கீர்ப்பாக மட்டம் கட்டி கீழ்சாதியாக குறைத்து மதிப்பிட்டீர்களோ அவர்கள் இரண்டு கருத்து உங்களை விட பிறந்தவர்களாக இருக்கிறோம் உங்களை விட பிறந்த எதிர்காலத்தில் மாறலாம் சமகாலம் சமகாலம் எதிர்காலம் இருக்கிறது இப்பொழுது உங்களை விட மக்களிலே அவர்கள் உலகத்திலே அவர்கள் பின்னால் அவர்கள் வருமானத்திலே பணத்திலே படிப்பிலே பட்டத்திலே அதிகாரத்திலே உங்களை விட குறைந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹவிட உங்களை விட மேலே இருக்கலாம் அசா ஐயோ என்னும் இன்று அவர்கள் பின்னால் இருக்கலாம் நாளை அவர்கள் முன்னேறலாம் உங்களை விட அவர்கள் திட்டகிரிகளை துணைந்து இருக்கலாம் பத்து வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் உங்களை விட உயரலாம் அசா ஐய கூணு கைரம் என்னும் கைரம் என் கொண்ட பெண்களில் ஒரு சாரால் பிறசாரை இப்படி ஏறளம் செய்து அற்பமாக நினைத்து பேசி மட்டன் தட்ட நடக்க வேண்டாம் இந்த பெண்களை விட பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் பரிகாசம் செய்ய கூடியவர்களை விட மட்டன் தட்டியவர்கள் மட்டன் சட்டியவர்களை விட மட்டன் தட்டப்பட்டவர்கள் ஒதுக்கியவர்களை விட ஒதுக்கப்பட்டவர்கள் மானத்தை போக்கப்பட்டவர்களை விட மானத்தை போக்கியவர்களை விட மானத்தை போக்கப்பட்டவர்கள் சிறப்பாக மாறலாம் முன்னேறலாம் உயரலாம் கௌரவத்தை அடையலாம் அந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்கின்றன பட்டப்பேர் வைக்க வேண்டாம் கேவலமான வார்த்தையை சொல்லி அழைக்க வேண்டாம் குத்திக் காட்ட அந்த விடயம் தொடர்கிறது ஒரு ஹஜீபை சொன்னேன் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் சகோதரர் லாயி முகூர் அவர் இவருக்கு அநியாயம் செய்யக்கூடாதுக்கு கைவிடக் கூடாது ஆஸ்தர் அவசரத்திலே கை கொடுக்க வேண்டும் நசுர என்றால் உதவினான் அவருடைய எதிர்கருத்தை கைவிட்டான் உதவாமல் இருந்தான் உதவி தேவைப்படும் பொழுது கைவிட்டான் வலாயு ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை ஏலனமாக அற்பமாக சீப்பாக பார்க்க கூடாது கேட்கக்கூடாது நினைக்க கூடாது முஸ்லிம் ஒரு மனிதர் சமூகத்திலே பல பட்டங்களோடு பதவிகளோடு அதிகாரத்தோடு காணிபூமிகளோடு பொருளாதார வளத்தோடு மனித வளத்தோடு மேம்பவர் எல்லாம் எல்லா வளங்களோடு கிடைக்கலாம் அல்லாவின் பார்வையிலும் நிதி அல்லது பார்வையிலும் அவர் கெட்டவர் அவர் உலகத்திலே பெரிய பெரிய பொறுப்புகளையும் இருக்கலாம் அல்லாவுடைய ரசோனுடைய பார்வையிலே கெட்டவர் மோசமானவர் கீழ்ச்சாதி அற்பமானவன் கீப்பானவன் மைனஸ் உள்ளவன் நெகட்டிவானவன் என்ற வார்த்த கருத்துக்களும் உள்ளடங்கும் அல்லாவின் பார்வையிலும் அவன் என்பதை ஏனமாக கருதுவதும் பார்ப்பதும் பேசுவதும் வெள்ளிக்கிழமை சூறாக்கள் சூறாவின் கஜினா ஓதுவோம் நகர் ஓதுவோம் மத்திய பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிம் ஓத வேண்டிய ஒரு சூறாவன் சூறத்தில் கக அந்த சூறாவிலே ஒரு நானா தம்பியுடைய ஒரு சம்பவம் வருகிறது சம்பவத்தை விரிவாகச் செல்லவில்லை தலைப்புக்குட்பட்ட சொல்கிறேன் தம்பி நானா பணக்காரன் பணக்காரன் அந்த பணம் இருப்பதனால் மனிதவளம் சீனியை எறும்பும் வைப்பது போன்று பணக்காரரை பணத்திற்கு மன்னிக்க வேண்டும் பிடிக்கின்றவர்கள் தொங்குவார்கள் தலாவுக்கு பதில் கிடைக்காது அவருடைய கருப்பை பணமிருக்கும் பொழுது தூக்கியவர்கள் ஆஜியார் நொஸ்டாகி விட்டால் ஆஜியாருடைய மதிப்பு தன்னுடைய காலில் இருக்கின்ற கருப்பை விட குறைந்துவிடும் இதுதான் பணம் இதுதான் பண திமிரே இதுதான் நமக்கு முளைத்திருக்கின்ற பண கொங்கு உடைந்தால் வேறு யாராவது அந்த சீனியை நோக்கி எறும்புகள் போவது போன்று பணத்துக்கு பின்னால் தொங்ககின்றவர்கள் போவார்கள் அவன் பண திமிறில் பேசினான் அவனுக்கு அந்த கொடுத்த வளத்தை சொல்லிக்காட்டுகின்ற பொழுது லாபம் மக்கள் அவள்நாடு அரியமா ஜன்னத்தை வினானா இரண்டு திராட்சை சோட்டங்கள் இரண்டு திராட்சை சோட்டங்களை சூழ ஈஸ்டன் தோட்டம் ஈட்டம் எப்படியான ஒரு பாமண்ட பாருங்கள் எப்படியான ஒரு அந்த விவசாய நிறம் பைணவ சரஹா ஈட்டம்பர தோட்டம் சுற்றி நடுவில்்சைக்கும்யிர் நிலம் விவசாயம் கோதுமையாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் வேளாண்மை ஒரே இடத்தில் வயலுக்கு இந்த பக்கம் ஈட்டம் தோட்டம் வயலுக்கு மறுபக்கம் சிராட்சை தோட்டம் சரியான நேரத்துக்கு சரியான அறுவடையே கொடுக்கும் நல்ல வருமானம் நல்ல அறுவடை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அன்பானவர்களே கோதாளத்துக்கு அந்த தோற்றங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு பௌத்தர் தேவை இல்லை பம்ப தேவையில்லை அங்கும் இங்கும் நீர் கொண்டு வர தேவையில்லை அந்த தோற்றத்துக்கு மத்தியிலே ஆடாட வேண்டும் இவருக்கு முனைத்தது கொம்பு என்னை விட்டார் ஆறு நான்கு நான் பணக்காரன் மனத்தொம்பு முனைத்தல் மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தை இது ஒரு வகையான தொங்குதான் தென்பு தண்ணுக்கு தென்படாத அவருடைய தம்பி ஒரு மிருகங்களை பணம் ஒரு சில மிருகங்கள் ஒரு நாள் தம்பியோடு ஒரு உரையாடல் ஒரு வாய்ந்த என்ன சொன்னால் தெரியுமா தம்பியை தீப்பாக பார்த்தார் நான் பெரிய சக்தி ஓதர் நீ நால அடி கடைக்கு பார்க்கிறோமா அந்த நாலடி கடையும் வாங்க முடியாமல் தொண்டை இறப்போம் நான் பொருளாதார வலமும் மனித வளமும் உள்ளவன் எக்கான எனக்கு பின்னால் பல பேர் எங்கள் காலக்கும் கோலே என்றார்கள் ஒரு கூட்டம் கலத்த ஒரு கூட்டம் காருடைய விட ஒரு கூட்டம் கையை கலக்க ஒரு கூட்டம் சாப்பிட முன்னால் கைகடைக்கு விட ஒரு கூட்டம் சாப்பிட்ட பின்னால் கையை துடைத்து விட ஒரு கூட்டம் கண்டால் வாகனத்தை கண்டால் சக்கரை திறந்து விட ஒரு கூட்டம் முத்துக்காரில் விட ஒரு கூட்டம் சொல்ல போனால் தொங்கிக் கொண்டிருக்கின்ற மனித கூட்டம் உள்ளவன் உனக்கு யார் தயிர் உனக்கு என்ன பணம் தயிர் அத்தருமீகமான அர்ஜுனபராசல் என்ன என்ன ரிசல்ட் தம்பி ஆன்மீகம் உள்ளவர் ஈமந்தாரி தீன்தாரி பணி உள்ளவர் தனக்கு தந்த ஒரு சில மிருகங்களை கொண்டு போதுமன்ற மனதோடு வாழக்கூடிய பணிவான ஒரு மோமின் அவர் சொன்னார் காலுத்தின் கொம்பு முளைச்சி ஆட்ரையா சொற்கம் உன்னை மண்ணால் பழைய அல்லாவை மறந்துவிட்டாயா ஆரம்பம் மண் கலக்கமின் சுரா மண் சுன்மின்பா மண்ணால் பின்னால் இந்த நந்தி கட்ட முறையில் பேசுகிறாயாத்த ஒரு கருத்து நிராகரிக்கிறாயா இன்னும் ஒரு கருத்து நந்தி கட்டவாறு பேச பேசுகிறாயா பேச போது மீனிக்க உன்னை நான் குவாலிபை நான் அப்போ ஹை கிளாஸ் நீ லோ கிளாஸ் என்ன நடந்தது சுருக்கம் இல்லை அவர் சொன்னால் உன்னை நீ பீட்டாமல் உன்னுடைய பணத்தை பீட்டாமல் உன்னை பற்றி நீ புகழாமல் என்னை ஏராளமாக பேசாமல் என்னை நீ மட்டை பேசாமல் வளவுல உட்கா வரும் பொழுது எத்தினரை அப்படி சொன்னவர்கள் என்று ரூபாயில் தினைவரை மட்டும் ஆயிரம் பேருக்கு கம்பளம் கொடுத்தவர் வெளிநாட்டிலே ரூமிலே ஐந்து பத்து திருகட்டுக்கு ஷேர் பண்ணி ரூமிலே தங்கி கூலி வேலை செய்கின்ற காலம் தொடிகட்டில் பறந்தவர் என்றிருக்கிறார் என்றே தெரியாத காலம் பல கணத்தின் விளைவும் அவரிடம் சம்பளம் அடிபட்டவன் அவருடைய நடுவிலும் வேலை செய்தவன் இன்று தொடி கட்டி பிறக்கின்ற காலம் பிறரைினால் நாம் சீப்பாகாமல் போட்டு வராது என்ன தெரியுமா பொய்யப்பா இந்த உரமாக்கள் பயன்ல சொல்றதெல்லாம் பொய்யப்பா நிபந்தனம் யாமத்தினால வர வேண்டும் நான்தான் நம்ப இவங்க பயன் பண்ணுவாங்க வெள்ளிக்கும் நேரத்தோடு வந்தாலும் அவரை பார்த்து பார்த்துக்கொண்டு அதிகம் நடந்தது அறுவடை நாளில் தோட்டத்துக்கு போகிறார் பார்த்தாலே அவனுடைய கனிகள் அறுவடைகள் அறுவடை செய்துவிட்டு நிலத்தை எரிப்பார்களை மீண்டும் அறுவடை செய்வதற்கு அறுவடை செய்யப்பட்ட நிலப்போன்று கருதி போனது தன்னுடைய இந்த சகோதரனை அற்பமாக பேசி தன்னுடைய பொருளாதார வளத்தையும் தன்னுடைய மனித வளத்தையும் தன்னுடைய தலைண்டையும் தன்னுடைய தச்சாட்டையும் பெரிதாக பேசியதும் தன்னை பெரியாராக நினைத்ததும் இபிலிக்கும் செய்த ஏன் பிறத்தப்படுகிறார்கள் இபிலிப் யார் செய்தாங்க தந்தை தினத்தின் தந்தைத்தாங்கள் பிள்ளைகள் பரம்பரை என்ன இறந்தது என்ன பிறந்தது அவனுடைய ஆரம்ப பாவம் என்ன பெரிய நடப்பு நான் ஹை கிளாஸ் ஆதம் லோ கிளாஸ் நான் நெருப்பு மண் மண் இப்படி ஓ லெவல் டிஸ்டன்ஸில் சிந்தனை படித்தவர்கள் மூன்று எப்படிக்கு அளவுக்கு மடைய நாக்குவார் அல்ல தீயும் நெற்றும் தீயும் எடுத்து ட்ரை பண்ணியவன் இதுவர்த்து கேட்பலாம் சீர்பாக பார்த்தால் அறிவு துறையிலே பிறரை சீப்பாற்றினால் கைகோவாக மௌத்து வரும் வைத்தியக்காரனாக மௌத்து வரும் அதிகாரத்திலே பிறரை ஏலனமாக பார்த்து அநியாயம் செய்தால் அந்த சீட்டில் இருந்து துண்டு இல்லாமல் ஓட வைப்பான் அல்ல அங்கும் இங்கும் பெஞ்சி அடைத்தனம் போக வைப்பான் அல்லா துண்டு துணி இல்லாமல் பழுதளவை சாக வைப்பான் என்னை விட்டால் யாரில் நான் எதுவும் செய்தேன் நான் யாருக்கும் மரியாதை செய்வேன் நான் யாருக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பேன் என்னை கட்டி கேட்க யாரும் இல்லை என்ற மமதை அதிகார கொம்பு அந்த கொம்பு உடையாமல் இவ்வளவு நடந்தது பேராசிரியர் பேராசிரியர் எங்கிருந்த கலாச்சாரையுடைய பேராசிரியர் சுவர்க்கத்தில் அவர் கோபேராசிரியராக கடமையாற்றியது சுவர்க்கத்தில் அவருடைய மாணவர்கள் மலைக்குமார்கள் பாவத்தில் நடிக்காத பரிசுத்தமான மாணவர்களுக்கு பேராசிரியராக நியமிக்கப்படுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய இருக்கும் சரி நெருப்பு மாணவர்கள் ஒளி அன்பானவர்களே கொஞ்சம் இவனை பரிசோதித்து பார்ப்போம் நான் தான் அறிவை கொடுத்தேனா அல்லது அவனாக அறிவை அடைந்தான் என்று திமர் இருக்கிறதா ஏதாவது பொங்குகள் உழைப்பிருக்கிறதா என்றும் நெருப்பது மேலே போகும் மண் எவ்வளவு பேசினாலும் மண்ணை மேலே போட்டால் கீழே வரும் நெருப்பை கீழே பற்ற வேண்டாம் மேலே போகும் நெருப்படித்தான் மண்ணை கூட கருத்துவிடும் களிமண்ணால் ஆதமலை சந்தை படைத்து பேராசிரியருக்கும் மாண்புமிகு ஆசிரியருக்கும் பணிவான மாணவர்களுக்கும் ஒரு கட்டளை கொட்டுசுளி ஆதம் ஆதம் சிறம் சாய்த்து கௌரவிங்களே சிறம் சாய்த்து கௌரவிப்பது மாணவர்கள் சொன்னவுடன் மட்டுமாவும் மாணவர்கள் மறைக்கமார்கள் எல்லோரும் சிறந்த கௌரவித்தார்கள் பேராசிரியருக்கு அறிவாது என்ற கொங்கு நான் உயர்ந்தாது என்ற கொம்பு நான் மேன்மையான கொங்கு அவர் கடல பண்ணினார் படைத்த அல்லாவிடமே ஆதார கார்டு பேசினார் குதற்கம்புன்றார் என்னப்பா நீ அந்தப்பா என்ன கடை என படைத்தாலா அவரை நல்லா தெரியாதா படைத்திருக்கிற ஆதரவு மண்ணால் படைத்திருக்கிறேன் மண்ணி செப்படி நெருப்பு என்ன நடந்தது தூக்கி வீசினான் அல்லா ரஜீம் என்றால் ான் தூக்கி வீசப்பட்டான் எங்குமே விரட்டப்படக்கூடியவனாக எப்படி எழுந்திருக்க வேண்டும் எங்குமே பிரதமர் வரவேற்கப்பட வேண்டியவன் எங்குமே முன் அமரப்பட வேண்டியவன் எங்குமே செங்கம்பனம் விரிக்கப்பட வேண்டியவன் விழாவையும் அவனை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட வேண்டியவன் உண்மையான நன்றி உள்ளவனாக இருந்திருந்தால் ஆனால் எல்லா சபைகளிலும் விரட்டப்படக்கூடியவனாக கொள்கை வேண்டுமா புத்திமதிகள் வேண்டுமா நல்ல சபை வேண்டுமா எங்கே போனாலும் விரட்டப்படக்கூடியவனாகவும் நம்முடைய ஜீரத்துக்கு பின்னால் நம்முடைய கழிவாக விளங்க சொல்ல வேண்டும் மனிதர்கள் கனிவுகளை கொட்டக்கூடிய கனிவரையில் இருப்பான் ஒளிந்து முஸ்லிம் அலாமின் ஓடிவிட்டு தொழிலத்திலும் இருக்க முடியாமல் ஓடிந்துக்கு நடந்தது ஆதமலை பார்த்தது அந்த ஆதமலை பிள்ளைகள் கூட விரட்டப்படுகிறான் யாரை கீழ்ப்பாக பார்த்தானோ யாரை மட்டும் தட்டினானோ யாரை கேவலப்படுத்தினானோ யாருக்கு எதிராக பேசினானோ அந்த இனத்தை வைத்தே துரத்தி அடைஞ்சேன் இதுதான் நான் பேசிக்கொண்டு குடிச்சுக்க தருவாறை அடைகின்ற தலைவர் இறுதிக்கட்டம் எந்தெந்த துறைகளில் யாரை யாருக்கு பிறரோடு நம்மை கம்பேர் பண்ணி நம்மை மேலேயும் மற்றவர்களை கீழேயும் வைத்து பார்க்கின்ற பண்பு இருக்கிறதோ இக்காமத்தில் சொல்ல முன்னால் தொழில்பா செய்யுங்கள் இல்லாவிட்டால் கௌரவமான மூட்டுவதை அடுத்த உதாரணம் பிலால் அவருக்கு ஜோ செய்தும் அவர் யார் அவர் இந்தியோப்பியாவை மக்களிலே அடிமையாக விற்கப்பட்ட ஒரு வியாபார பொருளாகவும் இங்கு வாங்கி அங்கு வைக்கப்படுகின்றேபிள் போட்டு சித்திரவதை செயல்படுகின்ற பாறைவன மணலிலே கட்டப்பட்டு மாறாங்கள் பட்ட பகலிலே வைக்கப்பட்ட தங்கினியால் கட்டி இருக்கப்பட்ட கேக்க ஆள் இல்லாத குடும்ப பின்னணி இல்லாத நிரத்திடும் கருப்பர் மூக்கு சப்பையானவர் அந்த காலத்திலே கலக்கணம் குடித்தவர்கள் அவரை அழைத்த ஒரு பெயர்தான் சொல்லி காக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன் எவ்வளவு கேவலங்கள் எவ்வளவு மட்டந்தி எவ்வளவு சீப்பாக எவ்வளவு பணிவாக எவ்வளவு அநியாயம் அந்த பிழா நதியா உள்ளவர்களை எல்லாம் உயர்த்தினார் அந்த பிழா அநியாயம் செய்தவன் காமத்தில்லாவுடைய ஒரு கட்சியாக இருந்தவன் அப்படின்ற அவனை எல்லாம் தேவலமாக அவனுடைய கதையை முடித்தான் காமத்துள்ளாவை நிர்வாகம் செய்தவர்கள் கூட சூழல் இருக்கும் பொழுது மற்றொரு மக்களோவில் தன்னுடைய கீழே இருந்தால் பணிந்து போனால் மட்டம் தட்டப்பட்டால் துணி தோண்டி புதைக்க உயிர் அப்படி உயிரை மாய்க்க முயற்சிட்ட முகவரி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு அநியாயம் செய்தார்கள் என்றும் கூட தீவிரமாக பேசினார்கள் அன்பானவர்களை வசத மக்களவிலே காமது மேலே ஏறி அல்லா தன்னுடைய பெயரை தங்களை உயர்த்தினார் ஏந்தினார்கள் இன்னும் அவருடைய எழுந்தன நாங்கள் கட்சி அடித்த பிழாதா இது நாங்கள் கரு காசம் என்று சொன்ன பிலாரா இது அவர்கள் கூட மறைக்கின்றார் மூன்று அலங்கரிப்புகளிலும் அதான் சொல்லும் பாட்டியை கண்டு வந்த பொழுது காலொடி சட்டம் கேட்கிறது ஒரு அசர சட்டம் ஆள் விளக்காத நடை சட்டம் கேட்டார்கள் யாருடைய காலடி சட்டம் இனி உங்களுடைய உமக்கு இருக்கின்ற பினாளுடைய இப்படி நான் துறைக்கட்சி நடக்கின்ற பொழுது உங்களுடைய காலடி சட்டம் கேட்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டு என்னோட துவரக்கத்திலே கூடவே நடக்கும் பாக்கியத்தை பெறுவதற்கு என்ன அமலப்பா செய்கிறேன் அதை உதவி செய்யும் பொழுது எல்லாம் ஒரு இரண்டக்கால் அல்லாவுக்காக நான் கட்டாயமாக அமைப்பை கண்டுகொள்வேன் இன்னும் அமலை செய்து வருகிறேன் கண்டிமருளை பட்டம் கட்டப்பட்டவர்கள் கேவலமாக பார்க்கப்பட்டவர்கள் இனிவாக நடத்தப்பட்டவர்கள் அடைவர்களை அழைக்க வைத்தார் அந்த மத்திய மந்திதான் அந்த மத்தியோடு அந்த மத்தியிலே தருவது என்ற பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது இதுதான் நான் பே யாரிடம் இந்த நோயில் நவீனகால மனநோய்களின் ஒரு நோய்தான் அவன் தேவலமானவன் அவன் பாவி அவன் தீர்ப்பானவன் நான் எனக்கு காணிமூமி சத்து தங்கும் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு என்று பிறரை எற்பமாக பார்ப்பது நம்முடைய பொருளாதாரத்தை உண்டாக்கும் அறிவாளியை அறிவியாக மாக்கும் அதிகாரத்தில் ஆடியவர்களை பிறடன் செஞ்சு மண்டியிட வைக்கும் அன்பானவர்களே இரண்டு பெரிய மூன்று நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன் அழைத்தலாம் சகோதரர்கள் விரிவாக சொல்ல நேரம் என குறித்தார்கள் என்ன தலைப்புடைய முகவரியை இல்லாமல் வேண்டும் உலக குடும்பத்தை பிரித்து உலகத்தில் இருந்து அனுப்ப வேண்டும் யோசிக்கை குறைக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் சுருக்கம் என்று தெரியுமா யோசுகை குடியிலே தள்ள வேண்டும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை ஏறி வர முடியாத ஒரு பால் சின்ன பிள்ளை விடையத்துறை நீண்டது குழந்தை தங்கிக் கொண்டு வந்தது வாடியிலே அதை சொல்லுபோய் கொஞ்சம் திருகங்களுக்கு விட்டார்கள் எகிப்பிலே கலஸ்தி வாடகிலே அல்லப்பட்ட சிறுவர் செல்கிறார் விட்டப்படுகிறார் தந்தையுடைய வீட்டுக்கு போகிறார் அந்த ஒரு வகையான சோதனை நிரூபராதியாக பரிசுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கிறார் யூசுப் நிருபராதி விளக்கம் திறமை அன்பானவர்களை மட்டம் கட்ட நினைத்தவர்கள் சகோதரர்கள் வைத்தறிச்சல் பொறாமை நாங்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் யோசிப்புடைய பதிசனை நான் அடைய வேண்டும் நான் அடைய வேண்டும் யோசிப்புகளின் அடிக்குமன்றியாவது அவரை நான் முன்னேற வேண்டும் சம்பவம் தொடர்கிறது எத்தனை திறன் திறப்புகளை எத்தனை பாத்தியங்களை எல்லாம் கொடுத்தார் நபி ரசூல் எழுத்துடைய அரசனுடைய ஒருக்கம் ஒரு செயலாளரை எ பொருளாதார அமைச்சர் கனவுக்கு தான் கண்ட கனவுக்கு தானே பெரியாதாகி விளக்கம் சொல்கின்ற அளவு தலைமை சின்ன வயதில் தான் கண்ட கனவு அதற்கு தானே தெரியாதாகி விளக்கம் சொல்கின்ற அளவு அறிவு அன்பானவர்களே அது மட்டுமா அது மாட்டேன் யாருக்கு குழி வெட்டுகிறோமோ யாரை மட்டும் தட்டுகிறோமோ யாருக்கு எதிராக நடவடிக்கை யாருக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறோமோ யாரை ஏதனமாக பார்க்கிறோமோ யாரை குழி தோண்டி குழைக்க வேண்டும் என்று பெரியவுடன் செயல்படுகிறோமோ அவர் நரிடம் கைகட்டி வை நீக்கை பாடலாம் எந்த கையால் பார்க்கிற பிள்ளை போட்டார்களோ வறுமை உடல்கள் கிடைக்கும் ஏன் அவர்களை நிதி அமைச்சர் தாராளமாக தொடுக்கிறார் வாரி வழங்குகிறார் என்ன உதவிகள் வணங்குகிற தந்தையிடம் அனுமதி சேர்த்து காட்டிக் கொள்ளவில்லை அடையாளம் கண்டார்கள் இவர்களுக்கு தெரியாது நாங்கள் எங்களுடைய கையால் தொழில் அனுப்பினார்கள் என்னது அடையாளம் காணப்பட்டது சம்பவம் தொடர்கிறது ார்கள் எழு நல்லா உயர்த்தினா நல்லா எந்த கையால் குளியில் போட்டார்களோ அந்த கையை நீட்டி உதவித்தான் அற்புடைய உதாரணம் அல்லவுடைய படைப்பு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் படைத்திருக்கிறார் ஒரு முன்னியக்கான ஒரு இமான் சொந்த தன்னுடைய நிகழ்வை எனக்கு முகத்திலே ஒரு காயம் வந்தது பருப்பம் முன்னால் அவருடைய தொலைவை விளங்குவதை சொல்ல வேண்டும் இந்த மாப்பிட்டு ஒரு வகையான வந்துடைய அழுத்தில் பந்து உருட்டுகின்ற வண்டை ஒரு தொலைவை கேவலமாக பார்த்தேன் உயிரோடு நெருத்து சாம்பரால் குருவாக்கி சூளை எதோடு கலந்து பூசிவிட்டான் அந்த வந்துடைய தூள் தான் என்னுடைய காயம் ஆள்வதற்கு நிவாரணமாக மாறினமாக கருதின அந்த வண்டையை முகத்தில் பூசி சிகிச்சை செய்ய வைத்தான் முடிக்கிறேன் வண்டை அற்பமாக கருதிய இந்த தண்டனை என்றால் சொல்கின்ற சேவை செய்கின்ற வணக்கம் அல்லாவை ஏற்றுக்கொண்ட அக்கறைமா சொன்ன நல்ல மனிதர்களை முஸ்லீம்களை மூமிகளை அற்பமாக கருதி கௌரவமான என்ற சிந்தனையை உள்ளத்திலே பதித்தவனாக எல்லாம் நம் அனைவர்களுக்கும் நன்மை தாழ்வாகவும் பிறரை கௌரவமாகவும் பார்த்து அல்லாவுடைய பார்வையில் உயரும் பாக்கியது தருவானாக நடைமுறை பார்வையின் தவையாக மறை பெற்றோடைய பார்வையின் தவறாக மறை மக்களுடைய பார்வையின் தவறையாக கூற முஸ்லீங்கள் மூலிங்கள் அணியுடைய பாவர்கள் தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக பணிவை தருவாயாக மற்றவர்களை கௌரவமாக பார்க்கின்ற தயார குணத்தை தருவாயாக மதிக்கின்ற பண்பை தருவாயாக யாருக்கு எதிராக புனிதோண்டுகின்ற கேவலமான பண்பை விட்டு பாதுகாப்பாயாக மற்றவர்களை அற்பமாக பார்க்கின்ற பேசுகின்ற இலித்தந்தை விட்டு நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்படி பேசுவதை விட்டு நம்முடைய நாவை பாதுகாப்பாயாக பாராட்டுறது நாவ சுத்தவாயாக பார்க்க ஏதலமாக பார்த்து கேவலமான மற்றவர்கள் எந்த உயர்ந்தவர்களோ அதே போன்று உயர்த்தி பிறரை கண்ணியப்படுத்தி கண்ணியமான முறையில் கனிமாவோடு ரூபநீமாக்கியதை நம் அனைவர்களுக்கும் நல்ல வருவாயாக